சரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்குவான் வானவர் ரசமான் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வண்ணி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு கொற்றவாளி இறையை வானவர் முதல்வன் முதுவன் பாலனவளவன் வணங்கும் நல் திருநிலை மாதை வானவர் அதனாம் உத்திராமேச வல்லலை வணங்கி வார்த்திடுவோம் உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மணராய் மணியாய் யூளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்பி இனையெடுவுள் எழும் ரசதம்போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சமுறைமையைத் தூள அருந்ததி நியாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேசாத்திரி சிவனார் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் அதாவது நானாஜீவாத கட்டளை நம்ம நூல் பார்த்துட்டு வருகிறோம் சேஷாத்திரி சிவனார் அருளியது அதாவது உலகத்தினுடைய உற்பத்தியே நம்ம பார்த்துட்டு வர்றோம் முதல்ல வந்து நானா நானாஜீவாத கற்றலை அதில் முதல் முதலில் பிரமத்தை பற்றி நம்ம இரண்டாவது மூல பிரகிருதி ஒரு சக்தி உண்டாயிற்று அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமத்தினிடத்திலே மூல பிரகிருதி என்னும் ஒரு சக்தி சுத்திய ரஜிதம் போல மூல பிரகிருதி என்னும் ஒரு சக்தி தோன்றிட்டு என்று பார்த்தோம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமந்த உண்மை மூலப்பிரகிரு சொல்லக்கூடிய அந்த சக்தியானது பொய் என்றும் நம்ம நூலை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த மூலப்பிரகிருதியில் மூன்று குணங்கள் இருக்கின்றன சத்துவகுணம் ரஜோகுணம் சமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கின்றது அதில் மூலப்பிரகிருதியின் சத்துவகுணத்தில் தான் அது மாயை என்று சொல்லப்படுகிறது இந்த மாய நெட் மாயை நிறத்தில் பிரம்மம் பிரதிபிம்பிக்கும் போது ஈஸ்வரன் தோன்றுகின்றான் இந்த மாயை நிறத்தில் அந்த பிரம்மம் பிரதிபிம்பிக்கும் போது ஈஸ்வரன் தோன்றுகின்றான் என்று நம்ம பார்த்தோம் அது ஈஸ்வரனுடைய காரணசரீரம் ஈஸ்வரனுடைய காரணசரீரம் என்று பார்த்தோம் இதுக்கடுத்து ரஜோகுணம் ஒன்று மூலப்பிரகிரு ரஜோகுணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மூலப்பிரகிரு ரஜோகுணம் வந்து அநேக ரூபமாக பிரிந்திருக்கிறது அதில் வந்து பிரம பிரதிபிக்கும் போது ஜீவன் தோன்றுகின்றான் அவன் ஜீவன் ஜீவன் சொல்றவன் அந்த ஜீவன் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மூலப்பிரகிருடைய ரஜோகுணத்திலிருந்து அவித்தேன்னு சொல்லக்கூடிய ராஜோகுணத்தில் பிரம்மம் பிரதிநிம்பிக்கும்போது ஜீவன் தோன்றுகின்றான் இந்த ஜீவன் தான் காரண சரீரம் நமக்கு மூன்று சரீரங்கள் இருக்கின்றன ஈஸ்வரனுக்கு மூன்று சரீரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்துவகுணம் வந்து ஈஸ்வரனுடைய காரணசரீரம் இரஜோகுணம் வந்து ஜீவர்களுடைய காரணசரீரம் என்று நம்ம பார்த்தோம் அந்த இரஜோகுணம் வந்து மூன்றாக இருக்கிறது ரசசு சத்துவம் ரசசு ரசசு ரசசு தமசு என்று மூன்று இருக்கின்றன ரசசு சத்துவம் இருக்கும்போது தத்துவம் ஞானியாக இருக்கின்றான் ரசசு ரசசு வரும்போது கரும நிஷ்டன் அவன் ரசி தமசு வரும்போது சோம்பன் நித்திரம் மயக்கம் ஆகிய இவைகளை அடைகின்றான் என்று நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்புல இதனுடைய விரிவெல்லாம் நம்ம நல்லா பார்த்தோம் இதுக்கு அடுத்து மூலப்பிரகதனுடைய சத்தோகுணம் ஈஸ்வரன் மூலப்பிரகிருதனுடைய ரஜோகுணம் ஜீவன் அது வந்து ஜீவனுடைய காரண சரீரம் நமக்கெல்லாம் மூன்று சரீரம் இருக்குது தூள சரீரம் சுக்கும சரீரம் காரண சரீரம்னு மூணு சரீரம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ காரணசரீர உற்பத்தியை நம்ம பார்த்துட்டோம் ஜீவர்களாகிய நமக்கு காரணசரீரம் உற்பத்தியானதை பார்த்துட்டோம் இங்கே உற்பத்தியாயிருக்கு மூலப்பிரகிருடைய அவித்தையில அதாவது அஜோ குணத்தில் பிரதிபித்து ஜீவன் தோன்றுகின்றான் என்று நம்ம பார்த்தோம் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது பார்த்துட்டு வர்றோம் சேசாத்திரி சிவனார் அருளி இருக்கின்றார் இதுக்கு அடுத்த மூலப்பிரகிருடைய தமோகுணத்தை நம்ம பார்க்கிறோம் மூலப்பிரகிருடைய தமோ குணத்தை நம்ம பார்க்கிறோம் மூல பிரகிரு தமோ குணத்துக்கு ஆபரணம் விஷேபம் என்று இரண்டு சக்திகள் உண்டு இதில் ஆபரண சக்தியானது தத்துவ ஞானியும் ஈஸ்வரனையும் தவிர மற்ற சீவர்களுக்கெல்லாம் சரீரத்திரயம் சுதாபாஷன் சாட்சி சைதன்யம் என்னும் இவைகளில் ஒன்றுக்கு ஒன்றுள்ள பேதம் தெரிய ஓட்டாமல் மறைக்கும் இதனால் மறைக்கப்பட்ட சீவர் இருபத்தி ஒன்பது தத்துவங்களையும் ஒருமைப்பாடாக நான் என்று அபிமானிப்பர் இந்த அபிமானத்தை அகங்கார கருந்தி என்றும் சம்சார பந்தம் என்றும் சொல்லப்படும் சர்க்குடு கலாட்சத்தனாலே இந்த ஆபரண நீங்கி இருபத்தி ஒம்போது தத்துவங்களில் ஒன்றுக்கொன்று பேதம் தெரிகின்றதை முற்றி இப்படி ஆபரண சக்தியின் காரியம் சொல்லப்பட்டது அதாவது மூலப்பிரகிருத்தின்னு மூன்றாவது அதனுடைய தமோ குணத்தை சொல்கிறார் அதில் வந்து ஆவரணம் உட்சேபம் என்று இரண்டு சக்திகள் இருக்கின்றன இதில் மூலப்பிரகிருடைய தமோ குணத்தில் ஆபரணம் உட்சேபம் என்று இரண்டு சக்திகள் இருக்கின்றன இதில் ஆபரண சக்தி என்ன செய்துன்னு கேட்டால் தத்துவ ஞானி ஈஸ்வரனின் தவிர மற்ற எல்லா ஜீவர்களையும் சரீரத்திரயம் சிதாபாஷன் சாட்சி சைதன்யம் என்று மூன்று கலந்திருக்கிறத அது பேதம் தெரிய விட்டாமல் மறைக்கிறது ஒன்றாக காண்பிப்புவது எதுவோ அதுவே ஆவரண சக்தி சரீரத்திரயம் சரீரத்திரயம்னா மூன்று சரீரம்னு சரீரத் திரையம் தூள சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம் என்று மூன்று சரீரம் இருக்கின்றன சிதாபாசன் சிதாபாசன்ன சித்து ஆபாசன் அதாவது ஜீவனை குறிக்கிறது சிதாபாசன்ன ஜீவன் அர்த்தம் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னா ஆத்மாவை குறிக்கிறது சாட்சின்னா ஆத்மா சைத்தன்யம்னா அறிவு ஆத்மா வந்து ஆத்மாவை குறிக்கிறது எதுவோ அதுவே சாட்சி சைத்தன்யம் இப்படின்னு மூணு இருக்குது நமக்கு சரீரம் மூன்று சரீரங்கள் சிதாபாசன் சாட்சி சைத்தன்யம் சரீர நம்ம சடமாக எடுத்துக்கொள்ளலாம் சட தத்துவம்னு எடுத்துக்கிறலாம் சிதாபாசனை போலியான சித்துன்னு எடுத்துக்கிறலாம் சடமாகவும் சித்தாகவும் இருக்கிறது போலியான சித்து அது சிதாபாசன் அதுதான் ஜீவன் சாட்சி சைத்தன்யங்கிறது ஒரிஜினல் அதாவது சுத்த சைத்தன்யம் சுத்தமான பேரறிவு பிரஜானம் பிரம்மம் சுயஞ்சோதி அப்படின்னு அதுதான் சாட்சி சைத்தன்யம் அதுதான் ஆத்மா அது ஒரிஜினலான சித்து இப்போ மூணு சரீரத்திரைங்கிறது சடம் சிதாபாசன்கிறது போலியான சித்து அப்புறம் உண்மையான சித்துங்கிறது எது அது சாட்சி சைத்தன்யம் இப்படின்னு மூணு இருக்குது எது என்னான்னு தெரிய ஒட்டாமல் மறைக்கிறது எதுவோ அதுவே ஆபரண சக்தி நமக்கு இதுக்கு இருக்கு நமக்கு மூணு சரீரம் இருக்குன்னு தெரியல ஜீவன் இருக்குன்னு தெரியல ஆத்மா இருக்குன்னு தெரியல ஏதோ ஒன்றா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த பேதம்ல இது வேதாந்தம் படித்த பிறகுதே தத்துவம் தெரியும் அதுக்கு பிறகுதே ஒன்று பேதம் தெரிய மறைக்கிறது எதுவோ அதே ஆபரண சக்தி ஆபரண சக்தி சுமார் ரெண்டு இருக்குது ஆபரணத்தில் அசத்து ஆபரணம் அபான ஆபரணம்னு ரெண்டு இருக்கு அசத்து ஆபரணம் அபான ஆபரணம் அப்படின்னா புரமம் இல்லை அதாவது ஆத்மா இல்லை இருந்தால் தெரியாதான் ஆத்மா இல்லைங்கிறது அசத்து ஆபரணம் ஆத்மா தெரியவில்லை பானமாகவில்லை அப்படிங்கிறது ஆபரணம் கடவுள் இல்லை இருந்தா தெரியாதா அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி ஆத்மாங்கிறது இல்லை அசத்த ஆபரணம் அவான ஆபரணங்கிறது இரு ஆத்மா இருந்தால் தெரியாதா அப்படிங்கிறது அவான ஆபரணம் அப்போ ஆபரணத்துலேயும் ரெண்டும் இருக்குது இந்த ஆபரணம் என்ன செய்யுது இந்த மூன்று சரீரங்கள் ஜீவன்னா என்ன ஆத்மானா என்ன அப்படின்னு தெரிய ஓட்டாமல் எல்லாம் ஒன்றா தெரியுது அதுதான் ஆபரண சக்தியினுடைய காரியம் இதனால் மறைக்கப்பட்ட சீவர்கள் இருபத்தி ஒம்பது தத்துவங்களையும் ஒருமைப்பாடாக நான் என்று அபிமானிப்பார் இருபத்தி ஒம்பது தத்துவத்தையும் ஒருமைப்பாடாக ஒரே அது ஒரே நான் நான் அனுபவிக்கிறார் அன்று நினைக்கிறார்கள் இந்த அபிமானம் வருது இருபத்தி ஒம்பது தத்துவம் என்னது தூள சரீரம் ஆறு தோளு சதை ரத்தம் நரம்பு எலும்பு மூளை சுக்கும சரீரம் இருபது அந்தக்கரண ஐந்து வாயுக்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் ஐந்து வாயுக்கள் ஐந்து கருமந்திரியங்கள் ஐந்து ஆகி இருபது கார்ணசரீரத்தில் ஆத்மா அவித்தை ஜீவன் என்று மூன்று இப்ப இரு ஆறுபத்தாறு மூணு இருபத்தி ஒம்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இருபத்தி ஒம்போதையும் நான் நான் அஞ்ஞானிகள் அபிமானம் வைத்து இருக்கின்றார்கள் நான்தேன் நான்தேன் எல்லாத்தையும் இருபத்தி ஒம்போதே நான் சொல்றேன் என்னுடைய விரிவுலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த தூளம் சுக்கம்லாம் பின்னாடி வருது நம்ம பார்க்கலாம் அப்போ இருபத்தொன்போது ஒன்றாக நம்ம அபிமானம் வைக்கிறது பற்று வைக்கிறது நான்கிற அபிமானம் வச்சிருக்கிறதுக்குத்தகங்கார கிரந்தி அகங்கார கிரந்தி அப்படின்னா அகங்காரமாக முடிச்சு முடிச்சு போட்டு சம்சார பந்தம் என்று சொல்லப்படும் சம்சார பந்தம்னால் பிறவி கட்டு இதுதான் பிறவிக்கு காரணம் கட்டாக இருக்கிறது அகங்காரமாகிய முடிச்சு சம்சார பந்தம்னு சொல்லப்படுகிறது சம்சாரம் அப்படின்னா பொதுவாக மூணு அர்த்தம் இருக்குது மனைவின்னு ஒரு அர்த்தம் குடும்பம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது குடும்பம் பிறவி இதில் வந்து மனைவியும் குடும்பத்தையும் இந்த இடத்துல சொல்லலை பிறவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கிறது இந்த அபிமானம் அதனால் இதை வந்து சம்சார பந்தம்னு சொல்கிறது பிறவிக்கு நமக்கு கட்டுப்பட்டு பிறம்பிய பிறவியை செய்கிறது பிறவியிலேருந்து விடுபட விடு விட மாட்டேங்குது எது ஆவரண சக்தியானது மறைப்பானது ஒரு இடத்துல கைவல்லியத்தில் கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடைங்கிறாரு கைவல்லியத்தில் இருபத்தி ஒம்போது தத்துவங்களை ஒன்று கொண்டுள்ள பேதம் தெரிகின்றதே முத்தி பேதம்னா வேறுபாடு இதெல்லாம் நான் மொத்தம் இருபத்தி ஒம்போதே நான் நான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இருபத்தி ஒம்போதுல ஒன்றுதே ஒரிஜினல் நான் பாக்கி இருபத்தி எட்டு வந்து நான் கிடையாது அதை நான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி நான் அல்லங்கிறது குருவினுடைய கிருபினால் அவருடைய உபதேசத்தினால் அவருடைய கிருபையினால் நம்ம அதை தெரிந்து இதெல்லாம் ஆத்மா கிடையாது கிடையாதுன்னு இருபத்தெட்டையும் விட்டுட்டு இருபத்தி ஒம்போதாவதாக ஒன்று இருக்கிறது ஆத்மா அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முத்தி அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இது வந்து ஆபரண சக்தியினுடைய காரியம் மோட்சத்தை நம்மளை அடைய விடாமல் கெடுப்பது எதுன்னு கேட்டால் ஆபரண சக்தி அப்படிங்கிறத இந்த பாராவில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்து உட்சேபசக்தின்னு சொல்கிறார் மூலப்பிரகிருடைய தமோ குணத்தில் ஆபரணம் விட்சேபம் ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம் ஆபரணத்தை பற்றி விளக்கம் பார்த்தாச்சு அதுக்கடுத்து விட்சேபசக்தி என்ன செய்துன்னு சொல்கிறார் இந்த விட்சேப சக்தி நின்றும் சத்ததன்மாத்திரியான ஆகாசம் தோன்றிற்று இந்த விட்சேபசக்தி இருக்கே விஷேபம்னா தோற்றம்னு அர்த்தம் தோற்றம்னு ஒரு அர்த்தம் சஞ்சலம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல தோற்றங்கிறத குறிக்கிறது இந்த விட்சேபசக்தி என்ன செய்து சத்த தன்மாத்திரையான ஆகாசம் தோன்றிட்டு இந்த விட்சேபசக்தியிலேருந்து முதல் என்ன தோன்றிருக்குன்னு கேட்டால் சத்த தன்மாத்திரை தன்மாத்திரை தனக்குன்னு சுபாவமாக இருக்கிறதுனால தன்மாத்திரைன்னு பேர் தன்னுடைய சுபாவமாக இருக்குது அதனால தன் மாத்திரைன்னு பேர் இது சத்தம் இது ஆகாசத்துக்கு சத்தம் வந்து தன்னுடைய மாத்திரை தன் இது சத்தம் அதனால சத்த தன் மாத்திரை ஆகிய ஆகாசம் முதல்ல தோன்றிருக்கு இதிலிருந்து விட்சேபசக்தியிலருந்து தோன்றியிருக்கு உச்சேபசக்தி எங்கேருந்து தோன்றியிருக்கு மூலப்பிரகிருந்து சமூகத்திலிருந்து தோன்றிருக்கு சரி ஆகாசம் தோன்றிருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த ஆகாசத்திலிருந்து பரிசு தன் மாத்திரையான வாயு தோண்டிற்று சப்த தன் சப்தம் கேட்கிறது இடி மின்னல் இதுகள்லாம் நமக்கு கேட்குறதுல ஆகாசத்தினுடைய அம்சம் சப்தம் கேட்கறதெல்லாம் ஆகாசத்தினுடைய அம்சம் அதனால சத்த தன்மாத்திரின்னு சொன்னார் அந்த ஆகாசத்திலிருந்தும் பரிசு தன்மாத்திரையான வாயு தோன்றிற்று பரிசு தன்மைனா தொடு உணர்ச்சின்னு அர்த்தம் வாயுனுடைய அம்சம் என்னான்னு கேட்டால் தொடு உணர்ச்சி இப்போ காற்றை அடிக்குதுன்னா நம்ம பரிசோ தொடு உணர்ச்சியில்தான் அறிகிறோம் காற்றை வந்து கண்ணால் பார்க்க முடியாது தொடு உணர்ச்சினால அறிகிறோம் ஒன்று சூடாக வருது இல்லைன்னா கூழாக வருது காற்று வேகமா அடிக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறோம் தொடு உணர்ச்சியில் தான் பார்க்கறோம் அதனால இது வந்து பரிசத்தன் வாயு தோன்றிற்று ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றிற்று அப்படிங்கிறார் சரி வாயுவிலிருந்து ரூபத்தன் மாத்திரையான அக்கினி தோண்டிற்று வாயு வாயுன்னா காற்றுன்னு அர்த்தம் காற்றுலேருந்து ரூபம்னாக்கு உருவம் உருவம்னா பார்க்கறது நமக்கு உருவம் தோற்றம் தெரிகிறது இல்லை அதுக்கு ரூபம்னு பேர் உருவம்னு பேரு ரூபதன் மாத்திரையான அக்னி தோன்ட்டு அந்த வாயுவிலிருந்து அக்னி தோன்றிற்று அக்னி எப்படிப்பட்டது அது வந்து பிரகாசமாக இருக்கிறதுனால ரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கடுத்து அக்னியிலருந்து ரசதன் மாத்திரையான அப்பு தோன்று அப்பு அக்னின்று ரசதன் மாத்திரையான அப்பு தோன்று அக்னியிலேருந்து ரச தன் மாத்திரை ரச தன் மாத்திரைனா ரசம்னா சுவை எறிகிறதுனு அர்த்தம் சுவைக்கு பேர் ரசம்னு பெரு சமஸ்கிருதத்தில் ரச தன் மாத்திரையான அப்பு தோண்டிட்டு அப்புன்னா தண்ணின்னு அர்த்தம் தண்ணி தோண்டிற்று இந்த அப்புவிலிருந்தும் கந்த தன் மாத்திரையான பிரிதிவு தோண்டிட்டு பிரிருதிவுனா மண்ணுன்னு அர்த்தம் தண்ணியிலருந்து மண்ணு தோண்டிட்டுரு மண்ணனுடைய அம்சம் என்னான்னு கேட்டால் அது கந்தம் கந்தம்னா வாசனை சத்து கந்த தன் மாதிரியான பிரிதுவை தோண்டிற்று அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் விட்சேபசக்தியிலிருந்து ஆகாசம் ஆகாசத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து அக்கினி அக்கினியிலிருந்து நீர் நீரிலிருந்து மண்ணு தோண்டிற்று அப்படின்னு இந்த சூக்கும பஞ்சபூதத்திற்கு காரணமாக இருக்கின்ற விட்சேபசக்தியின் இடத்திலே இதுக்கு பேர் சூக்கும பஞ்சபூதங்கள் இது வந்து சூக்கும பஞ்சபூதங்கள் நல்லா யாபத்தில் வச்சுக்கிறோம் நமக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் தூள பஞ்சபூதங்கள் நமக்கு ஆகாயம் தெரியுது காற்று தெரியுது தெரியுதுன்னா இருக்குது அக்னி தெரியுது தண்ணி மண்ணெல்லாம் தெரியுது இது தூளபூதம் ஆனால் இங்கே வந்திருக்கிறது எதுன்னு கேட்டால் சூக்கும பூதங்கள் உற்பத்தியாக இருக்கிறது இதிலிருந்து விட்சேபசக்தியிலேருந்து உற்பத்தியாக இருக்குது சுக்கும ஆகாயம் சுக்கும வாயு சுக்கும அக்னி சூக்கும தண்ணி சுக்குமமான மண்ணு தோண்டி இருக்கிறது இது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கனவு எடுத்துக்கரலாம் கனவுல இந்த அஞ்சுமே இருக்கு சுக்குமபூதங்கள் அஞ்சுமே இருக்குது ஆகாயம் எல்லாமே அங்கே இருக்கு இதில் கனவுல அது சுக்குமபூதங்கள் அப்படின்னு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த சூக்கும பஞ்சி இதத்தின் சூக்கும பஞ்சபூதம்னு சொல்கிறது இது வந்து இதுக்கு காரணமாக இருக்கிறது எது விட்சேபசக்தி அதில் வந்து எங்கேருந்து தோன்றியிருக்கு தமசில் இருந்து தோன்றியிருக்கு அந்த தமசில் சத்துவம் தமசில் ரஜசு தமசில் தமசு ன்னும் இவை அற்பம் கருவாக இருந்தபடியால் அதன் காரியமான இந்த பஞ்சபூதங்களும் அதன் காரியமான இந்த தன் மாத்திரைகளான பஞ்சபூதங்களும் முக்குணங்களுடனே பிறந்தன இந்த சூக்கும பூதங்கள் உட்சேபசக்தியிலிருந்து உண்டாயிருக்கு உச்சேபசக்தி எங்கே உண்டாயிருக்கு தமசிலிருந்து உற்பத்தியாயிருக்கு தமசில் ஆவரணம் விட்சேபத்தில் ஆவரணத்தை விட்டுட்டு நிட்சேபம் உண்டாயிருக்கு உட்சேபத்துலேருந்து உண்டாயிருக்கு இப்போ இந்த தமசில் உற்பத்தி ஆகும்போது இந்த பஞ்சபூதங்களும் அற்பம் கருவாக இருக்கிறது கருவுனா மூலமாக இருக்கிறது வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு கருவுன்னு பேர் தமசு சத்துவம் தமசு தமசு தமசு தமசு என்று மூன்று குணங்கள் கருவாக இருக்கின்றன எங்கே இருக்கின்றன சுக்கும பஞ்சபூதத்தில் இருக்கின்றன இருக்கின்றன அதனால இந்த இது பஞ்சபூதங்களும் முக்குணங்களுடனே வந்துருச்சு முக்குணங்களுடனே வந்துருச்சு சூக்கும பூதங்களும் முக்குணங்களுடனே வந்துருச்சு இந்த பஞ்சபூதங்களுக்கு தன்மாத்திரைகள் என்றும் அபஞ்சீகிரத பூதங்கள் என்றும் சுக்கும பூதங்கள் என்றும் முக்குண பூதங்கள் என்றும் சாஸ்திரங்களில் நாமம் சொல்லப்படும் இந்த சுக்கும பூதத்துக்கு நாலு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது தன்மாத்திரைகள் அபஞ்சீகரத பூதங்கள் சுக்கும பூதங்கள் முக்குனபோதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன தன் மாத்திரைன்னா தனக்கு சுபாவமாயுள்ள மாத்திரை தனக்கு தன்னுடைய சுபாவம் அதது சுபாவமாக இருக்கிறதுக்கு ஆகாயத்தினுடைய சுபாவம் சப்தம் வாயுவினுடைய சுபாவம் பரிசம் அக்குனியினுடைய சுபாவம் ரூபம் தண்ணியினுடைய சுபாவம் ரசம் சுவை மண்ணினுடைய சுவாபம் வாசனை இதெல்லாம் அதனால் அதுக்கு தன்மாத்திரைன்னு பேர் இந்த பஞ்சபூதங்களுக்கு தன் மாத்திரைன்னு ஒரு பேர் அபஞ்சீக்கிரத பூதங்கள்னு ஒரு பேர் இருக்குது அபஞ்சிக்கிறதம்னா பஞ்சீகரணங்கிறது பின்னால் கலக்கிறதுன்னு பேர் பஞ்சபூதங்களை கலக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இது கலக்காமல் இருக்கிறதுனால இதுக்கு அவஞ்சீகரத பூதங்கள்னு பேர் பஞ்சீகரணம்னு ஒன்று இருக்குது அது பின்னால் வருது பார்க்கலாம் இது இது பஞ்சீகரணம் பண்ணாமல் இருக்கிறதுனால அவஞ்சீகரத பூதம்னு பேர் பஞ்சீகரணம்னால் கலத்தல்னு பேர் அவஞ்சீகரணம்னா கலக்கலைன்னு பேர் அதனால இது கலக்காமல் இருக்கிறதுனால அவஞ்சிகரத பூதம்னு இந்த சுக்கும பூதத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றன அதுக்கடுத்து முக்குண பூதங்கள்னு சொல்லப்படுது இதுக்கு மூன்று குணங்களும் இருக்கின்றன இந்த சுக்கும பூதத்துக்கு மூன்று குணங்கள் இருக்கின்றன அதனால் முக்குண பூதங்கள்னு பேர் இதுக்கு சுக்கும பூதங்கள்னு பேர் சுக்கும பூதங்கள்லாம் நுண்ணியமான பூதங்கள் இப்படின்னு இந்த சுக்கும பூதங்கள் இருக்கின்றன இந்த சுக்கும பூதங்கள் உற்பத்தியை நம்ம பார்த்துட்டோம் ஆபரண <laughs> உட்சேபம்னு ரெண்டு இருந்தது ஆவரணத்தை பார்த்தோம் விட்சேபத்திலிருந்து சுக்கும பூதங்கள் உற்பத்தியானதை நம்ம பார்த்தோம் சுக்கும பூதங்கள் உற்பத்தியை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த சுக்கும பூதத்திலிருந்து சுக்கும சரீரம் தோன்றுகின்றது தூள சரீரம் தோன்றும் அப்படிங்கிறார் சுக்கும பூதத்திலிருந்து சுக்கும சரீரங்களும் தூள பூதமும் தோன்றும் அவன் பார்க்கணும் மொத காரண சரீரம் பார்த்துட்டோம் இந்த சுக்கும பூதத்திலிருந்து சுக்கும சரீரம் உற்பத்தியாக போகிறது இந்த சுக்கும பூதத்திலிருந்து தூள பூதங்களும் தோன்றுகின்றது அப்படிங்கிறத சொல்ல போகிற அது எங்கனமணி நம்ம பார்க்குறோம் சுக்கும சரீரம் எப்படி தோன்றுதுன்னு பார்க்குறோம் சரீரம்னா உடம்பு பூதங்கள்னா ஐந்து பூதங்கள் நமக்கு தெரியும் சுக்கும பூதங்கள்ங்கிறது ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண் இதே சுக்கும பூதங்கள் சுக்கும சரீரங்கிறது சுக்குமா உடம்புன்னு பேர் இதையும் உற்பத்தி ஆக அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கேட்குறாரு இதிலிருந்து சுக்கும சரிய பூதத்திலிருந்து எப்படி உற்பத்தி ஆகின்றனன்னு சொல்கிறார் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களின் சத்துவம்சத்திலே பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரையை எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள் நம்ம பார்த்தமே பஞ்சபூதங்கள் ஆகாசத்திலிருந்து ஐந்து பூதங்கள் தோன்றியிருக்கக்கூடிய அந்த ஐந்து பூதங்களும் சத்துவ அம்சத்தில் பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரையும் எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் இப்போ நம்ம சூக்கும பூதம்னு எடுத்துக்கிறோம் இதில் சத்துவம் இருக்குது இதில் ரஜச இருக்கு இதில் தமசு இருக்கு சுக்குமபூதத்தில் தமசில் சத்துவம் சுக்கும பூதத்தை தமசில் ரசஸ் சூக்கும பூதத்தில் தமசில் தமசுன்னு மூணு இருக்குது இப்போ நம்ம சூக்கும பூதத்தில் தமசில் சத்துவத்தை நம்ம எடுக்கிறோம் இந்த தமசில் சத்துவத்தில் அதை ரெண்டாக பிரித்து இந்த சத்துவ குணத்தை ஒன்றாக கூட்டி வைத்தது அந்தக்கரணம்னு பேர் இந்த சூக்கும பஞ்சபூதத்தில் தமசில் சத்துவத்தில் ஒரு பகுதி ஒன்றாக கூட்டி வைத்தது அதுக்கு அந்த கரணம்னு பேர் அந்த கரணம்னா உள்கருவின்னு பேர் தமிழில் உள்கருவின்னு பேர் எப்பொழுதுமே வேதாந்த சாஸ்திரத்தில் அந்த கரணம் அந்த கரணம் தான் சொல்லுவாங்க அதை நம்ம எப்பொழுதும் இதத்தை ஆபத்தில் வச்சுக்கரணும் அந்த கரணம் அப்படின்னா உள்கருவின்னு பேர் அந்த கரணம் இந்த சூக்குமபுதத்திலிருந்து உண்டாகிருக்கு ஒன்றாக கூட்டி வைத்தது ஏன்னு கேட்டால் இது வந்து ஒன்றாக வச்சிருக்கு அது என்னான்னு பார்க்கலாம் இந்த அந்தக்கரணத்தில் ஆகாசத்தினுடைய அம்சம் சேர்ந்துருக்கான்னு நம்ம பார்ப்போம் ஆகாசத்தில் இருக்க இந்த அந்தக்கரணத்தில் ஆகாசத்தினுடைய அம்சம் இருக்கான்னு பார்க்கலாம் அந்தக்கரணம்னா என்னான்னு கேட்டா உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது ஐந்து சேர்ந்துதேன் அந்த கரணம் ஐந்து சேர்ந்துதான் அந்த கரணம் இந்த அந்த கரணத்தில் ஆகாசம் சேர்ந்துருக்கான்னு எப்படி பார்க்கலாம்னு கேட்டால் அம்சம் கூடினதுக்கு அடையாளம் இந்த அந்த கரணமும் ஆகாசத்தை போல சகல கேள்விகளுக்கு இடம் கொடுத்தி தரிக்கின்றது இப்படி தருகின்ற விருத்திக்கு உள்ளம் என்று பெயர் ஆகாசத்தினுடைய அம்சம் இந்த அந்த கரணத்தில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால் எவ்வளவு விஷயங்களை போட்டாலும் அது வந்து வாங்கிக்கிட்டே இருக்கும் இந்த கேசட்டு மாதிரி முப்பது நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்படிலாம் முடியாது நமக்கு யாபக சேர்த்து குறையலாமே தவிர அது கொள்ள அளவு எவ்வளவு வேணுமால் இருக்கு இதில் அந்த காரணத்தில் எவ்வளோ விஷயத்தை போட்டாலும் ஏற்றுக்கிறோம் ஏன்னு கேட்டால் அது ஆகாசத்தினுடைய அம்சம் ஆகாசம் எவ்வளவு பொருள்களுக்கு இடம் கொடுக்கறதோ அதே போல் நம்ம அந்த காரணத்தாலும் அந்த விஷயங்களை போட்டாலும் அங்கே கிரகிக்கக்கூடிய இடம் இருக்கிறது அதுக்கு பேரு உள்ளம் உள்ளம் அதுக்கடுத்து மனம்னு ஒன்று இருக்கு வாயுனுடைய அம்சம் கூடினதுக்கு அடையாளம் அந்த கரணத்தில் வாயுனுடைய அம்சம் இருக்கே அது எப்படி சேர்ந்திருக்கானு எப்படி பார்த்துக்கலாம் கேட்டா இந்த அந்த காரணமானது அழைந்து கொண்டே இருக்கிறது அலைந்து கொண்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அலை காற்று எப்படி அலைகிறதோ அதே போல் மனசு அலைகிறது சங்கல்ப விகற்பத்தை உடையதாக இருக்கிறது நினைக்குதும் மறக்குது நினைக்குதும் மறக்குது இதெல்லாம் வந்து மனதனுடைய செயல் அப்போ மனசு அலையிறத வச்சு நினைப்பு மரப்பு இருக்கிறத வச்சு இந்த அந்த கரணத்தில் வாயுனுடைய அம்சம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் இதுக்கு மனதுன்னு பேர் ஆகாசத்தில் வந்து உள்ளமுன்னு பேர் வாயுவில் வந்து மனமுன்னு பேர் இதுக்கு அடுத்து அக்னி இந்த அந்தக்கரணத்தில் அக்னியினுடைய அம்சம் தோன்றினதுக்கு அடையாளம் இந்த அந்தக்கரணமும் அக்னியை போல இது இன்னது என்றது விளக்குவிக்கின்றது இவ்வாறு விளக்குவிக்கின்ற விருத்திக்கு புத்தி என்று பெயர் இந்த அந்தக்கரணம் இருக்கே இதில் வந்து அக்னியினுடைய அம்சம் எப்படி இருக்கான்னு எப்படி பார்க்கலாம்னு கேட்டால் இந்த உலக பொருள்கள் நம்ம அறியணும்னா அக்னி பிரகாஷம் இருக்கணும் அப்படி இருந்தால்தே உலக விஷயங்களை நம்ம பிரகாசமாக இருந்தால்தான் அறிய முடியும் அதே போல் அந்த கர்ணத்தில் அக்னியினுடைய ச அம்சம் இருக்கிறதுனால எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால் இது நல்லது இது கெட்டது இது இப்படிப்பட்டது என்று நம்ம பகுத்து அறியறமே அந்த தன்மை இருக்கிறதுனால நமக்கு அக்னியினுடைய அம்சம் அந்த கர்ணத்தில் இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த கர்ணத்திலூட அக்னியினுடைய அம்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு புத்தின்னு பேரு அதுக்கு புத்தின்னு பேரு இதுக்கு அடுத்து அந்த கர்ணத்தில் அப்புற அம்சம் கூடுறதுக்கு அடையாளம் இந்த அந்த கர்ணமும் அப்புவை போல விஷயங்களில் பற்றி இழுக்கின்றது இவ்வாறு எழுக்கின்ற விருத்திக்கு சித்தம் என்று பெயர் இந்த அந்தக்கரணத்து பிரிதிவின் அம்சம் கூடுறது கடையாளம் இந்த அந்தக்கர்ணம் பிரிதி போல கடினமாக நான் என்று அபிமானிக்கிறது இந்த அபிமான விருத்திக்கு அகங்காரம் என்று பெயர் இதில் மூன்று நம்ம விளக்கமாக பார்த்தோம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை விரிவாக நம்ம அடுத்த வகுப்புல விசாரித்து தெரிந்து கொள்வோம் அடியேனையால் அருள்மே நி சாற்றி படிமீ இது வந்த பரனே கொடியனே என்ற நின்னாதிமை பழவில் இங்க நே வீடழித்த கண்ணா கடை போக கார் தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மிளா இன்ப நமக்குவானும் எந்த நுயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோனாகுவானும் குரு திருச்சிற்றம்